சீரராஜெல்வம் போல் சீர்கபேரிய ஆசான் வீரராக விற்கப்போகள் ராஜபெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் துண்டர்களே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளிச்சீன ஸ்ரீ சூரிய சதகம் தட உபயதாரர்களான வைஷால்பதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நாற்பத்தி ஸ்லோகம் அஸ்தாதிரீஷோ உத்தமாங்கே ஸ்ரீதசினி தமஹ காலக்கூட்டே நிபீதே யாத்தி வியஸ்தாத் அருணகிசலையே पारिजाते आरक्त उद्वीक्षिता इवास्तु वह। ोकू மஞ்சளும் செம்மையும் கலந்த வர்ணத்தை மயூரகவி உருவகித்து மஞ்சள் பட்டு உடுத்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் தன் மனைவியாகிய லட்சுமியை ஆசையோடு பார்ப்பது போல் தோற்றமளிக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிறமான இந்த சூரிய ஒளி காலையும் சூரிய முன்னொளி பூமியில் பரவக்கூடிய காட்சியை ஒப்புமையாக கூறி அந்த திருமகள் போன்ற அருணோதய பிரகாசம் உங்களுக்கு சகல நன்மைகளையும் வழங்கட்டும் அப்படின்னு சொல்றேன் கொஞ்சம் ஒரு கஷ்டமான உமை தான் அதை வார்த்தை வார்த்தையாக பார்த்தா புரியும் மயூரகவி போன்ற புலவர்களுக்கு புத்தி அதிவிசாலம் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது அவ்வளவு தூரம் பல கண்ணோட்டங்களில் ஒரு விஷயத்தை பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அஸ்தாதிரிஷ உத்தமாங்கே அஸ்தாதிரின் அஸ்தமனமலை அஸ்தாதிரி ஈஷ அப்படிங்கிறார் ஈசன் என்றால் இங்கே சிவபெருமானை குறிக்கும் சிவபெருமான் வந்து சந்திரனை தலையிலே தாங்கி இருக்கிறார் கவி என்ன சொல்றார் அஸ்தமனகிரியும் அதுதான் சிவபெருமான் தலையும் அதுதான் அதாவது இரவு முடிந்து விட்டது பகல் தொடங்குகிறது அப்போ சந்திரன் அஸ்தமனகிரிக்கு போயிட்டான் ஸ்ரித சசினி சசின சந்திரன் ஸ்ரித என்றால் அடிதல் இங்கே அஸ்தமன மலையை சிவனுடைய தலையாக சொல்லுகிறார் கவி ஏன்னா எப்பவுமே சிவனுடைய தலையில இருக்கும் சந்திரன் அஸ்தமரகிரி ஆகிய சிவனுடைய தலை அடைந்து விட்டான் அப்படின்னா ராத்திரி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அஸ்தமாதிரி உத்தமாங்கம் என்று சொல்லப்படும் உத்தம அங்கம் அங்கம்னா உறுப்பு ஒரு மனுஷனுக்கு எது சிறந்த உறுப்பு என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அதனால அதுக்கு உத்தம பேரு சிவபிரானுடைய உத்தம சந்திரன் சென்று சேர்ந்து விட்டான் அப்படின்னா சந்திரன் அஸ்தமித்து விட்டான் இரவு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் அஸ்தாதிரிஷ உத்தமாங்கே ஸ்ரீத சசினி ஸ்ரீத சசி என்றால் ஸ்ரீத என்றால் சென்று பொருந்திய சசி என்றால் சந்திரன் சென்று பொருந்துகிறான் அதை ஏன் சிவனுடைய தலைன்னு சொல்றார் அப்படின்னா நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் சித்த வைத்தியத்துக்கு பிரவர்த்தகர் சிவபெருமான் சித்த வைத்தியத்தில் மூலிகைகள் பிரதானம் மூலிகைகளுக்கு ஜீவசக்தி சந்திரனும் இருந்துதான் வருகிறது அவனுக்கு ஔஷதீஸ்வரன் அதனால சந்திரன் சிவபெருமான் தலைய ஒட்டி இருக்கிறதுனால மூலிகைகளை போஷிக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு வருகிறது அப்படின்னு சொல்றேன் அதாவது பரஸ்பரம் ரேடியேஷன் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தம் இப்ப வந்து செல்போனை பத்தி சொல்றாங்க ஒண்ணு என்னன்னா ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி பேஸ் மேக்கரை உள்ள வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்களாம் சட்ட பாக்கெட்ல செல்போன் வைக்க கூடாதான் ஏன்னா இந்த செல்போனுக்குள்ள இருக்கிற அந்த பேட்டரிக்கு ரேடியேஷன் ஆனது இதயத்துக்குள்ள இருக்கிற அந்த பேஸ் மேக்கரோடு போய் ரியாக்ட் பண்ணுது ரேடியேஷன் ஆகுது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த பேஸ் ஸ்பீடு மாறுது அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டவங்கலாம் செல்போனை பையில வச்சுக்காதீங்கன்றாங்க இன்னும் பல பேர் செல்போன் பேசுறவனுக்கு எல்லாம் காது கேன்சர் வருதுன்றான் கூடுமானவரை செல்போனை தவிரங்க அது ரொம்ப எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவா இருக்கணும் இப்ப என்ன பண்ண முன்னா செல்போன் வந்த காலத்துல இம்மா நிலத்துக்கு இருந்தது காதல வச்சப்ப வாயில் பேசலாம் இப்ப என்னடா ஸ்டைலா இருக்கணும் அது இருக்கிறதே தெரிய சிறுசா இருக்கணும்னு விரும்புறாங்கன்னு சொல்லி இவ்வளவு நிலத்துக்கு கொண்டு வந்துட்டான் செல்போனு போட்டா வெளியே தெரியாது அப்ப நீங்க காதல வச்சிருக்கிற போது மறுமனையானது வாய்க்கு எட்டுறது இல்லை இங்க பாத்திலேயே கனத்திலேயே முடிஞ்சுக்குது அப்படி இருந்தா கூட நீங்க பேசுறது அது ஆக்கர்ஷனம் பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவிட்டிக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் அதிகமா கொடுக்கறான் அப்படி கொடுக்கற போது என்ன ஆகுதுனா அது உங்கள் உறுப்புகளை பாதிக்கிறது கேன்சர் வருதுன்றான் சில பேர் நடுரோட்டில் பேசிக்கிறது நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி நொண்டி மாதிரி வச்சுட்டு காதலை வச்சுட்டு பேசுறது ஸ்டைலா நினைக்கிறாங்க டிராபிக் ரூல்ஸ் அதெல்லாம் வந்து எகென்ஸ்ட் இருந்தாலும் கூட ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறது மனித சமுதாயத்தினுடைய அப்படி இந்த சந்திரன் சிவபெருமானுடைய தலையோடு சேர்ந்திருப்பதனாலே மூலிகைகளை குளிர்விக்கக்கூடிய ஆற்றலை பிறகிறான் ஸ்ரிதசினி தம கால கூட்டே நிபீதே தமக அப்படின்னா இருள் அஞ்ஞானம்னு அர்த்தம் இங்க என்ன சொல்றார் காலக்கூட்டே நிபீதே காலக்கூட்டம் என்றால் விஷம் எந்த விஷம் பார்க்கடலை கடைந்த போது வாசுகி கக்கினாள் ஒரு விஷம் அந்த விஷமானது காலக்கூட்டம் என்று சொல்லப்படுகிறது ஆலகால விஷம்னு சொல்லுவாங்க அந்த கால கூட்டம்மசான சாப்பிடறவங்களுக்கு ஒன்னும் உயிர் போயிடும் கூடிய சக்தி இருந்தா அது அப்படியே செயலக்க செய்யும் தமசுன புத்தி பந்தனம் ஒரு புத்தி நிதானம் இல்லாம பேச வைக்கிறது இந்த குடி போதைய ஏன் வேண்டான்னு சொல்றாங்க பெரியவங்க அப்படின்னா மது அருந்தினால் தமசு ஏற்படுகிறது தமசு ஏற்படுற போது புத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்யக்கூடாதுங்கிற ஒரு அறிவை நீங்கள் எழுந்து விடுகிறீர்கள் இப்போ எனக்கே ரெண்டு ரவுண்டு ஊற்றி விடுங்க நான் பாடு கண்டபடி வர ஆரம்பிச்சுருவேன் நான் என்ன பேசுகிறேன் என்ன செய்யுறேங்கிறது எனக்கே தெரியாது என்னடா இவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னா அதுக்கு சாராயத்துக்கு சொல் விழம்பின்னு ஒரு பெயர் எதை வந்து சொல்லக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சொல்ல வச்சிடும் இதை பற்றி ஒரு சின்ன வரலாற்று உண்மை சம்பவம் ஒன்று உண்டு என்ன அப்படின்னு சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாவது ஆண்டு அதாவது வெள்ளையர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த போது சிப்பாய் புரட்சி நிகழ்ந்தது அந்த சிப்பாய் புரட்சி நிகழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு நவம்பர் மாசம் வெள்ளையர்கள் ஒரு உத்தரவு போட்டார்கள் என்ன உத்தரவு போட்டார்கள்னா எல்லா சிப்பாய்களும் கழுத்துல சிலுவை அணிய வேண்டும் ஒன்னு ரெண்டு அனைவரும் ஒரு தொப்பி அணிய வேண்டும் அந்த தொப்பி பசுத்தோலாலும் பன்றி தோலாலும் ஆனது அப்படி உத்தரவு போட்டான் ஏண்டான ராணுவத்தில் முசல்மான்கள் இருந்தாங்க முசல்மான்களுக்கு பன்றி ஆகாது இந்துக்கள் இருந்தார்கள் இந்துக்களுக்கு பசு தெய்வம் பசு தோல் அணியக்கூடாது அவங்க ராவணுங்கிறதுக்காகவே பசுத்தோலாலும் பன்றி தோலாலும் செய்த தொப்பிகளை ஆயிரக்கணக்கிலே கொண்டு வந்து இறக்கி இதை நீங்க போடுகணும் அடுத்த கழுத்துல சிறுவ போட்டுக்கணும் அப்படின்னா சிப்பாய்களுக்கு ரொம்ப கொதிப்பாய்ப்போச்சு ஆனா அவங்களால என்ன செய்ய முடியும் அவன் பீரங்கி வச்சிருக்கான் டேங்க் வச்சிருக்கான் திப்பு சுல்தானுடைய மகன் மைசூத்தின் திப்பு சுல்தானுக்கு மொத்தம் பனிரண்டு பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கடைசி பையன் மைசுத்தின்னு ஒருத்தர் அவன் என்ன பண்ணா நம்ம அப்பாவை தோக்கடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம மறுபடி பிடிக்கலாம் என்று சிப்பாய்களுக்குள்ளே தனியை சந்தித்து இரவு நேரத்திலே கலந்து பேசி நாம எல்லாரும் பிரிட்டிஷ் அரசை எதிர்ப்போம் என்று ஒரு நாள் குறித்தார்கள் வேலூர் கோட்டையை தங்கள் முகமாக தேர்ந்தெடுத்தார்கள் வேலூர் கோட்டை இருக்கு அந்த கோட்டைகளை நம்ம பதுங்கிக்குவோம் ஆயுதங்கள் எல்லாம் அங்கே வச்சுக்குவோம் தாக்குவோம் இந்த பிரிட்டிஷ் அரசையே இந்தியா விட்டு ஓட வச்சிருவோம்னு சொல்லி வந்தார் ஏற்கனவே கொதிப்படைந்திருந்த இந்த இந்திய சிப்பாய்கள் அந்த யோசனைக்கு ஒத்துக்கொண்டார்கள் எல்லாம் ரெடியா இருக்கு இன்னும் ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து செயல்படணும் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் இந்த சிப்பாய்களில் ஒருத்தன் நல்லா குடிச்சு விட்டு அவன் வாட்டுக்கு வெளியே ரோட்டில் போய் வளர்கிறான் யார்கிட்ட போய் உளறான்னா ஒரு வெள்ளக்காரர் அதிகாரிகிட்ட போய் வளர்றான் டே வெள்ளக்கார பசங்களா உங்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சுடா நாங்கள் வேலூர் ஏகப்பட்ட ஆயுதத்தை பதுக்கி வச்சிருக்கிறோம் புரட்சி வரப்போகுது நீங்கள்லாம் ஓட போகிறீங்க அப்படின்னு கைக்கி உடனே அவன் பார்த்தான் அப்படியா ராஜா வா இதை விட சரக்கு நான் தர்றேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இன்னொரு வந்து ஊற்றி சொல்லு என்ன நடந்துச்சுன்னா அவ்வளவு கைக்கி விட்டான் சுயபூத்தி இல்லாமல் அவ்வளவும் கைக்கி உடனே வெள்ளையர் அரசு சுதாரித்துக் கொண்டது இரவோடு இரவாக பெரிய அதிகாரிகள்லாம் மேலிடத்துல இருந்து வந்தார்கள் இவங்க பார்த்தாங்க சரி அந்த நாள் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்தா தானே வம்பு முன்கூட்டியே நம்ம புரட்சியில் இறங்கிட்டா பிரச்சனை சொல்லி அகிண்டாவே புரட்சியை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்தார்களே தவிர வேண்டிய ஆள் பலம் இல்லை ஆயுத பலம் இல்லை இதனாலே புரட்சி பிசு பிசுத்து விட்டது வெள்ளையர்கள் பயங்கரமாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி விட்டார்கள் வந்து சிப்பாய்களை பிடித்தார்கள் புரட்சியில் ஈடுபட்ட சிப்பாய்கள் ஒவ்வொருத்தரையும் அங்குலம் அங்குலமாக வெட்டி கொன்றார்கள் அந்த கொடுமை வரலாற்றிலே ரத்தத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது ரொம்ப பயங்கரமானது எல்லாம் அந்த உரு குடிகாரனாலும் வந்து வேணும் அந்த உரத்தின் தண்ணியை போட்டு வளரணாம் பாருங்க அதுல ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தார்கள் மதுபோதையனுடைய தீய விளைவு அதனாலதான் அது தமஸ் அந்த பக்கமே போகாதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்ற தமக என்றால் அஜானம் இங்கே தமகங்கிறது ஸ்தூலமான இருளையும் குறிக்கும் தமக காலக்கூட்டே அறிவை மறைக்கக்கூடிய இருளை தரக்கூடிய ஒளிக்கு விரோதியான எது காலக்கூட்டம் காலக்கூட்டம் என்றால் அந்த பாம்பு கக்கிய பார்க்கடலிருந்து வெளிவந்த விஷம் அந்த காலக்கூட்டம் முழுக்க நிபீதே நிபீதே என்றால் குடிக்கப்பட்டது என்ன விஷம் எங்கிருந்து யாரால் குடிக்கப்பட்டது என்றால் இரவின் இருளை இவர் காலக்கூட்டம் என்று சொல்ற தமக அப்படின்னா இருட்டு இரவா இரவின் இருட்டு கருப்பதான இருக்கு அந்த ஆலகால விஷத்தை சூரியனானவன் குடித்து விட்டான் நிபே என்றால் குடித்து விட்டான் கம்ப்ளீட்டா அதை குடித்து விட்டான் அப்போ காலை பொழுது ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத இவர் இப்படி வந்து உருவகமாக மறைமுகமாக வேற வேற விதமாக சொல்கிறார் இதுல இந்த காலக்கூட்டம் என்று சொன்னதுனாலே மேலே சந்திரனை சொன்னதனாலே அடுத்து சிவபெருமானை சொன்னதனாலே இங்கே விஷமுறிவு சொல்லப்படுகிறது விஷத்தை முறிக்கக்கூடிய வித்தைகளை நம்முடைய முன்னோர்கள் கற்று வைத்திருந்தார்களா நல்ல பாம்பு கடிச்சு தலைக்கு விஷம் ஏறி இருந்தா கூட அதை இறக்கக்கூடிய மூலிகைகள் இருந்தன அதே மாதிரி நீங்க வந்து ரத்தத்தில் ஏறுற விஷம் ஒண்ணு சாப்பாட்டுல கலக்கற விஷம்னு ஒண்ணு இப்ப பாம்பு ரத்தத்துல நல்ல பாம்பு விஷம் கலந்ததுனா உடனே செத்து போயிடுறான் ஆனா சில மருத்துவர்கள் என்ன சொல்லுறார்கள் அதே நல்ல பாம்பு விஷயத்தை சோத்துல கலந்து சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது ரத்தத்தில் கலந்தாதான் ஆபத்து அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க வைத்தியத்தில் இப்படி எல்லாம் கருத்துக்கள் இருக்கு ரத்தத்தில் கலந்தால் விஷம் உணவில் கலந்தால் விஷம் என்று பல வகை இதுல வந்து சிவன் தலையிலே சந்திரன் இருக்கிறதுனாலே சந்திரன் மூலிகைகளுக்கு அரசனாய் இருப்பதனாலே மூலிகைகளாலே ஏற்படக்கூடிய விஷமுறிவை சொல்லுவது போலே இவர் என்ன பண்றார் காலக்கூட்டம் என்ற விஷயத்தை சொல்றார் தமஸ் என்பதை சொல்றார் சந்திரனை சொல்றார் சிவபெருமானை சொல்றார் இந்த மூலிகைகள் ரகசியம் எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னன்னா பார்ப்பதற்கு பாம்பரர்களாய் குறவர்களாய் காட்சி அளிக்கிற மலைவாழ் ஜனங்கள்கிட்ட ரொம்ப இந்த ரகசியங்கள்லாம் தங்கியிருக்கு பல வைத்தியர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த கல்வராயன் மலைன்னு ஒரு மலை நம்ம தென்னார்காடு மாவட்டத்தில் சேலம் நாமக்கல் பக்கம் இருக்கு இந்த கல்வராயன் மலையிலே வாழக்கூடியவர்கள் இதில் முக்கியமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்னென்னா கடுக்காய் தொழில் கடுக்காயை விற்கிறாங்க கடுக்காயை வந்து நிறைய பயிர் பண்ணி அந்த கடுக்காயை சரி பண்ணி சீர் பண்ணி வியாபார இழுக்க விற்கிறார்கள் மேல்நாட்டிலிருந்து வந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் வட இந்தியாவிலிருந்து வாங்கி கொண்டு போகிறார்கள் தென்னிந்திய வைத்தியர்கள் வாங்கி கொண்டு போகிறார்கள் அந்த கடுக்காயிலே பல வகை இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப மூலிகை ரகசியம் உடையது அவங்க அதுல நம்ம ஊர் வைத்தியரை விட மன்னாதி மன்னர்களா இருக்கிறார்கள் ஒரு வட்டுக்காயம் ஏற்பட்டா ஒரு இலையை வச்சு ஒரு கால் மணி நேரம் வச்சிருந்துட்டு எடுத்துட்டா உடனே அந்த காயம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போகுது அப்படி ரகசியம்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த மூலிகை நமக்கு சொல்லி தருறது இல்லை ஏன்னா நாம அவங்களை துச்சமாக நினைக்கிறோம் அவங்ககிட்ட போய் நம்ம பணிவா கேட்கறது இல்லை ஆனா அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல உயர்ந்த குணம் பாருங்க அவர்கள் எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள் இந்து தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள் துர்கை சிவன் முருகன் விநாயகர் பெருமாள் எல்லா தெய்வங்களையும் வழிபடுகிறார்கள் கோவில்கள் கட்டியிருக்கிறார்கள் அந்த கோவிலில் பூசாரியாக இருக்கிறவர்களை நம்பியார்கள் என்று சொல்கிறார்கள் நம்பியார் அப்படின்னு சொன்னால் நீங்க சினிமாவில் நினைக்காதீங்க நம்பியாருங்கிறது இப்போ கேரளாவில் கூட அது ஒரு இனத்தை குறிக்கும் மாதிரி நம்பியாருங்கிறது ஒரு இனம் அவர்கள் அந்த நம்பியார்களை பற்றி ஒரு சிறப்பான செய்தி என்னன்னா இந்த கல்வராயன் மலையைச் சேர்ந்த மலைவாழ் தோடர்கள் அசைவு உணவை மிகப்பெரியமாக உண்கிறவர்கள் ஆனால் இந்த நம்பியார்கள் அவர்களும் சரி அவர்கள் குடும்பத்தினரும் புலால் மறுத்தவர்கள் அவங்க வந்து அசைவம் சாப்பிட்றதே கிடையாது அவங்க அசைவம் சாப்பிட்டா சாமி அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் அருள் வாக்கு சொன்னா அப்படி பலிக்குது தெய்வம் மேலே ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப புலால் எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க இப்படி மூலிகை ரகசியங்களை நிறைய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கீரோ அப்படின்னு சொல்லி ஒரு பாமிஸ்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளக்கார வேற ஒருத்தர் கைரகை சாஸ்திரம் அவர் வந்து இங்க இந்திய நாட்டில் கைரகை கற்றுக் என்ன பண்ணாது தெரியுமா நரிக்குறவர்களிடம் தான் கற்றுக்கொண்டார் விசாரிச்சு பார்த்தார் பெரிய பலவர்களை விசாரிச்சு பார்த்தார் எங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படியே என்கொயரி பண்ணி நிறைய வைரங்களை கொடுத்து நரிக்குறவர்களிடம் மனித தோழில் எழுதப்பட்டிருந்த கைரகை புத்தகத்தை விலக்கி வாங்கினார் மனிதனுடைய முதுகுத்தோல் எடுத்து அந்த மாதிரி பத்து தோல் தயார் பண்ணி அதில் செம்பருத்தி பூந்து இறக்கப்பட்ட ஒரு சாயத்தினாலே எழுதப்பட்ட ஒரு கைரேகை புத்தகத்தை அவர் வைரங்களை கொடுத்து விலக்கி வாங்கினார் அந்த மனித தோலில் எழுதப்பட்ட புத்தகத்தில் போஜ மகாராஜனுடைய கைரேகை அசோக சக்கரவர்த்தியுடைய கைரேகை இருக்கிறது பாண்டியராஜாவுடைய கைரேகை இருக்கிறது அப்படி பிரிண்ட் எடுத்திருக்கிறாங்க அந்த காலத்திலேயே அந்த ராஜாவுக்கு மூணாவது கல்யாணம் எப்போ நடந்தது ஏன் நடந்தது இந்த ரேக தான் காரணம் அவருக்கு ஏன் பிள்ளை இல்லை அதுக்கு இந்த ரேகம் தான் காரணம் அவருக்கு ஏன் பத்து பிள்ளை அதுக்கு இந்த ரேகதான் காரணம் இப்படி சாஸ்திரங்கள் இங்கே ஜிப்சிஸ்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டு இந்தியா எவ்வளவு அதிசயமான நாடு என்றால் அங்கே அறிஞனும் நமக்கு கற்றுத்தருகிறான் ஆண்டியும் நமக்கு கற்றுத்தருகிறான் நரிக்குறவர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்ன அப்படி இந்த சித்தர் மூலிகைகளை இன்றும் அவர்கள் போற்றி பாதுகாக்கிறார்கள் அது இருக்கட்டும் கால என்றால் குடித்த அர்த்தம் குடித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதாரணமா காப்பி டீ தண்ணி பால் இதை குடிப்போம் ஆனா இந்த இடத்துல இருளை குடித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் எதிரியை ஒழித்தான் அப்படிங்கறதுக்கு குடித்தான்னு சொல்றது உண்டு அந்த அடாவடியை அக்கிரமத்தை அவன் ஒழித்து கட்டினான்னா அப்படியே கரைச்சு குடிச்சுட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு படிப்பு கஷ்டமான படிப்பா இருக்கு நமக்கு புரியல டியூஷன் வாஜர் வச்சுக்கிறோம் ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கானா அவன் எப்படிப்பா ஈஸியா விளங்கிக்கிட்டான் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டான் அதை அப்படின்னு அப்படியா புசுத்துல அந்த நாலு பக்கத்துக்கு கிழிச்சு தண்ணியில் போட்டு கரைச்சா குடிச்சிட்டான் அப்படின்னா கரைச்சி குடிச்சிட்டான்னா அதில் அத்துபடி ஆகிவிட்டான் எது விழுந்தலையோ எது புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கோ அதை ஒண்ணுமில்லை என்று விட்டான் அதான் குடிச்சிருதுங்கிறது இங்கே இருளை ஒன்றுமில்லாமல் செய்தான் ஆச்சரியமான ஒரு வெற்றியை அப்படி சொல்றது அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் பாருங்க ராணி மங்கம்மாடு உங்களுக்கு தெரியும் திருமல்நாயக்கருடைய பேத்தி அந்த ராணி மங்கம்மாளுக்கு பிறந்த பையன் ரெண்டாவது கடைசி பையன் இளையராஜா ராஜ்ய ஸ்ரீ ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயகர் கூப்பிடுறது முத்துவீரப்ப நாயகன் கூப்பிடுறது இவர் மதுரையை ஆண்டு கொண்டிருந்த நேரம் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு அப்போ அவுரங்கசீப் ஒரு உத்தரவு போட்டார் என்ன உத்தரவு போட்டார்னா யானை மேலே தன்னுடைய இடதுகால் செருப்ப வச்சு அம்பாரியில அதை எல்லா தன் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினார் அந்த யானையோடு முகலாய வீரர்கள் சென்றார்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் அந்த யானை போகுதோ அந்த நாட்டு மன்னன் வந்து யானையை தொட்டு வணங்கி விழுந்து கும்பிட்டு அந்த இடதுகால சிறப்பு தலைமையில வச்சு தன் சிம்மாசனத்தில் வச்சு விழுந்து கும்பிட்டு மரியாதைகள் பண்ணி திருப்பி அனுப்பணும் இது அவருடைய உத்தரவு அதாவது தான் பேரரசன் மற்றவர்கள் சிற்றரசர்கள் என்பதை காட்டுவதற்காக அவுரங்கசீப் எடுக்கிறதுக்கு வலிமை இல்லாத இந்த வடநாட்டு அரசர்கள் தென்னாட்டிலேயும் மதுரைக்கும் மேற்பட்ட அரசர்கள் எல்லாருமே வந்து அதை செய்து விட்டார்கள் ஆனால் அத்தனை பேரையும் தன் செருப்பை தொட்டு வணங்க வைத்த பாவம் அவுரங்கசீப் தலையில் எப்படி விடிஞ்சது அப்படின்னா இந்த யானை அங்கங்கே போயிட்டு கடைசியில் மதுரைக்கு வந்துச்சு இந்த முத்துவீரப்ப நாயக்கர் அவருடைய ஆட்சியிலே பார்டருக்கு இந்த யானை வந்தவுடனே இங்கிருந்து வீரர்கள் தூதுவராக அனுப்பப்பட்டார்கள் மகாராஜாவுடைய அரண்மனைக்கு பாதுஷாவுடைய செருப்பு வந்திருக்கு வேகமாக ஓடிவாங்க உங்க ராணியெல்லாம் கூட்டிட்டு வாங்க எல்லாம் விழுந்து கும்பிடுங்க அப்படின்னு அப்போ செருப்பை கும்பிட்ற பழக்கம் நமக்கு இல்லைப்பா அப்படின்னாரு நீங்கள் பெரிய பாத்ஷாவோடு மோதுறீங்க நீங்கள் வாங்க அப்படின்னா எனக்கு உடம்புக்கு முடியல அந்த யானை இங்கே வர சொல்லு அப்படின்னு உடனே அரண்மனைக்கு யானையை கொண்டு வந்தாரு உடனே வந்து பார்த்தான் என்னால் ஏறி ஒன்றும் செய்ய முடியாது அந்த செருப்பை கொஞ்சம் கீழே போடுங்க அப்படின்னாரு இன்னும் ரொம்ப பயபக்தியோட கங்காஜலத்தை குடத்தில் கொண்டு வர மாதிரி அதை ஒன்று மெல்ல கீழே வச்சான் பார்த்தா அது இடது கால செருப்பு இந்த முத்துவிருப்ப நாயகர் என்ன பண்ணால் டக்குன்னு அந்த செருப்பை தன்னை இடது காலம் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு உங்கள் சொல்லுங்க கொடுக்கறது கொடுக்குறீங்க ஜோடியாக கொடுக்க சொல்லுங்க இப்படி ஒருத்த கால செருப்பு கொடுத்தா என்ன பண்ணுறது இன்னொரு செருப்பை அடுத்த யானை மேலே வச்சு அனுப்பும்படியாக நான் சொன்னதாக போய் சொல்லுங்க அப்படின்ட்டான் உடனே இந்த பாதுஷாப்படி ஆளுனா யோ நீ நெருப்போடு விளையாடுற என்னையா தமாஷ் பண்ணுற அப்படின்னு சொல்லி அங்கே மதுரையை அடுத்து இருந்த அந்த பாதுஷாவும் உடைய செய்தி சொன்னார்கள் ஒரு படை திரண்டு வந்தது இவன் அத்தனை பேரும் அடிச்சு துரத்திட்டான் தூக்கி அழப்பிட்டான் இதான் ஓடிய போயிட்டாங்க இரு இரு நீ ரொம்ப லேசாக நினைச்சிக்கிட்டு இருக்கிற அடுத்து வருது பாரு வீரங்க என்று சொல்லி இந்த வீரர்கள் தோற்ற வீரர்கள் டெல்லிக்கு போய் அவுரங்கசீப்ட்டு போய் சொன்னான் பாதுஷா எவ்வளோ பெரிய காரியம் நடந்து போச்சு அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு நடந்ததை போகிறான் சொன்னோம் அந்த நேரத்தில் அவர் குரான் படிச்சுக்கிட்டு இருந்தாரான் குரான் படித்த உடனே அப்படியா சொன்னாங்க அப்படி கொஞ்சம் யோசனை பண்ணார் உடனே தளபதி சொல்றான் உடனடியாக நம்ம யானைப்பட குதிரைப்பட எல்லா படையும் அங்கே போரங்கிகளோட போய் அந்த தரமட்டமாக்கணும் அப்படின்னா அப்படின்னா அப்படியே வெறித்து தரையை பார்த்து கொண்டிருந்த பாதுஷா ஒரு பொன்மொழி உதிர்த்தார் என்ன சொன்னார் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க இவங்க யாருமே எதிர்பார்க்கல ஏதோ கோபம் வெடிச்ச போதுன்னு நினைச்சாங்க அந்த மேட்டர் அப்படியே சிங்க்காகி போச்சு அப்போ மொத்த ராஜாக்களுக்கு இந்த செய்தி எட்டியது யே நாம தான் தான் மடப்பைய நம்ம எல்லாரையும் முண்டமாக்காம நாமே இந்த காரியத்தை செய்திருக்கலாம் போல் இவ்வளவு பயந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி வரைஞ்சா அன்று முதல் இந்த செருப்பு சிம்மாசன வழிபாடு ஒரு முடிவுக்கு வந்தது இதே மதுரையிலே பல கல்வெட்டுகளில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல ஊர்களில் கேரளாவிலலாம் இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது இந்த முத்துவீரப்ப நாயக்கருடைய வீரம் அப்படி அதனால இந்த அவுரங்கஜீபுடைய கோட்டம் அதுக்கு பிறகு இறங்குவரிசைக்கு வந்து வெகு சீக்கிரம் அந்த ஆட்சிய ஒரு முடிவுக்கு வந்தது அதுதான் வந்து குடித்தல் அழித்தல் எதிரியை அழித்தல் எதிரியனுடைய கொட்டத்தை ஒடுக்குதல் நிபீதே என்றால் குடிக்கப்பட்டது அதாவது இருளாகிய காலக்கூடம் என்ற விஷம் குடிக்கப்பட்டது அப்ப என்ன நடக்குதுன்னு யாத்தி புரஸ்தாத் அருணகிசலையே பிரத்யூஷ பாரிஜாதே யாத்திய வியத்தி அப்படின்னா தெளிவாகப் பொலப்படுகிறது என்ன புரஸ்தாத் கீழ் திசையிலே கிழக்கே அருணகிசலையே அருணனுடைய கதிர்களை தன் இளந்தளிர்களாக கொண்டுள்ள பாரிஜாதம் என்ற மரம் பிரத்யுஷக அதிகாலையிலே அதிகாலை பொழுதை இவர் பாரிஜாத மரமாக உருவகிக்கிறார் அந்த பாரிஜாத மரத்துக்கு அருணோடைய கதிர்கள் தான் இளந்தளிர்கள் இலைகள்னு சொல்றார் இருளாகிய கால கூட்டம் விஷம் குடிக்கப்பட்டது அடுத்து என்ன வந்தது பாரிஜாதம் என்ற மரம் வந்தது எந்த பாரிஜாதம் விடியற்காலை என்ற பாரிஜாதம் மரம் தோன்றியது அருணோரைய கதிர்கள் தான் அதன் இலைகள்ங்க அதான் சொல்ற யாத்தி வியம் வியம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக தெரிகிறதுக்கு இப்போ தமிழ்ல கலந்து பேசுவாங்க வியக்தம் என்றால் நல்ல வியக்தமா பேசுவாங்க தெளிவாக யாத்தி நான் தெளிவாக பார்க்கப்படும் நிலையை அடைந்தது இந்த பல ரகசியங்களை முடி வச்சிருப்பாங்க அதை சொல்ல மாட்டாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரும்பாடு போடுவாங்க இன்னும் இந்த சமையலில் கூட சில ஹோட்டல்களில் காப்பி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டில் மனைவியை போட்டு நெச்சிருப்பாங்க அந்த மாதிரி போடுவோம் சரி வாங்கி கொடுங்கன்னு கூப்பிட்டு வந்து குடித்தா நல்லா நம்ம ஆராய்ச்சி பண்ணி வீட்டுக்கு போய் தன் யுக்தி அந்த காப்பி இப்படி தானும் போடப்படுகிறது அப்படின்னு போட்டால் அதுக்கு நேர் மாதிரி அந்த காப்பி ஏ முதல்லையாவது சுமாராக போட்டால் ரொம்ப மோசமாக போயிடுச்சு அப்படின்மா காரணம் என்னென்னா சில ஃபார்முலா சின்ன விஷயம் என்னுடைய திருநெல்வேலி அல்வான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த அல்வா பார்ம்பலாம் யாருக்குமே தெரியாது இந்தியாவில் இதை வந்து ராஜஸ்தானிகள் செய்கிறார்கள் ராஜஸ்தான்ல பஞ்சம் பிழைப்பதற்காகவும் மொகலாயருக்கு பயந்து இங்கே குடியேறிய ஒரு குடும்பம் ஒரு ஒருத்தர் பண்ணாங்க இவங்க அல்வா தொழில் அந்த அல்வாவுல ஆனா ரொம்ப அரும்பாடு அந்த பேர் பிஜேசிங் அந்த கடை முதலாளிக்கு அவருக்கு வந்து கோதுமை மா கோதுமையை நல்லா ஆட்டி கிரைண்டர்ல போடக்கூடாது மிக்சியில போடக்கூடாது கல்லூரல்ல போட்டு கையால் ஆட்டணும் ஆட்டி அதுலருந்து பால் எடுக்கணும் அதுல வந்து டைலூட் ஆகிற போது நிறுத்தி வரணும் மேற்கொண்டு ஆட்டக்கூடாது அப்படி பல பக்கங்கள் சொல்லி இதெல்லாம் சேர்த்து நாங்கள் பிறருக்கு சொல்லாத ஒரு பக்குவத்தில் கலக்குறோம் அப்படிங்கிறாரு அது என்னமோ ஆண்டவழிதான் தெரியும் அதை கலந்து அந்த அல்வா கொடுக்கிறாரு திருநெல்வேலினாலே இன்னைக்கு அல்வாதான் ஆகி போச்சு அந்த அல்வாவை காப்பி அடிச்சிடலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லையும் யார் யாரும் தலையில நின்று பார்க்குறாங்க முடியல இந்த ரகசியம் இன்னைக்கு வெளிச்சதுக்கு வர போதோ தெரியல அது மாதிரி பல மர்மங்கள் அப்படிப்பட்ட ரகசியமான விஷயம் வெளியே வரும்போது அததான் வந்து யாத்தி வியம் சொல்றது மறைவாய் இருந்தது வெளிப்படையாய் புலனாகிறது இங்க எது அப்படின்னா பாரிஜாத மரம் அது என்ன பாரிஜாத மரம் காலை பொழுது என்ற பாரிஜாத மரம் புரஸ்தாத்தன ஈஸ்ட் கிழக்கு திசையை சம்ஸ்கிருதத்துல புரஸ்தாத்தோம் கிழக்கு திசையிலே அருணகிசலையே அருண என்றால் அருணனுடைய ஒளி அருணோதயம் பேரே சூரியோதயம் பேரேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த அருணனுடைய ஒளியாகிய கிசலயம் என்றால் இளம் தளிர்கள்னு அர்த்தம் ஒரு மரத்தனுடைய இளம் தளிர்களை கிசலயம்ங்கிறது அருணனுடைய ஒளியாகிய இளம் தளிர்களை கொண்ட விடியற்காலை பொழுதாகிய பாரிஜாத மரம் அந்த மரமானது நமக்கு தோன்றுகிறதுங்கிறாரு இப்போ இருட்டை என்ன சொன்னாருன்னா காலக்கூட்டம் என்ற விஷம்னு சொன்னார் வெளிச்சத்தை என்னன்னு சொல்றாருன்னா பாரிஜாத மரம்னு சொல்றாரு காலக்கூட்டம் என்ற விஷமானது நமக்கு தீமை செய்யக்கூடியது பாரிஜாதம் என்ற மரமானது நாம் ஆசைப்படுவதெல்லாம் கொடுக்கக்கூடியது அப்போ இது வந்து பாசிட்டிவ் அது நெகட்டிவ் அந்த இருட்டு நீங்கியது நமக்கு நல்லது நடக்குதுங்கிறாரு அவள் இருவிலேயே தய்ய சக்திகள் செயல்படுகின்றன வெளிச்சத்திலே திரும்பகள் நம்மை தேடி வருகிறாள் அந்த கடைசி வழியில சொல்றார் சூரியனுடைய ஒளிக்கே அவர் பேர் கொடுக்குறார் லக்ஷ்மின்னு பேர் கொடுக்குறார் லக்ஷ்மி என்ற ஒரு பெயரை மயூர சூரியனுடைய ஒளிக்கு கொடுக்குறார் ஏன்னா சூரிய ஒளி வேற லக்ஷ்மி வேற இல்லை சூரிய ஒளி வந்துட்டாலே உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வந்துட்டான்னு அர்த்தம் அதான் எனக்கு என்னைக்கு தான் பொழுது விடியுமோ தெரியலையே எனக்கு நல்ல காலம் எப்போ வரும்ங்கிறத அப்படி சொல்றாங்க பொழுதுபர் அப்படின்னு சூரிய ஒளி திருமகளுக்கு சமம் புரஸ்தாத் அருணக்கு சிலையே பிரதி உஷக பிரதி உஷக்து உஷக என்றால் காலை இல்லையா பாரிஜாதே பாரிஜாதம் வெளிச்சத்திற்கு வந்து விட்டது அடுத்து உத்யந்தி ஆரத்த பீதாம்பர விஷதர உத்வீக் தீட்சண பானோகோ லக்ஷ்மி லட்சுமி ஒளி மேலே கிளம்புகிறது எது கிளம்புகிறது தீட்சணு தீட்சணம் என்றால் கூர்மையான பானு என்றால் ஒளியை கொடுக்கக்கூடிய தீட்சண பானு என்றால் மிக கூர்மையான பவர்ஃபுல் ரேஸ் ஆஃப் சன் தீக்ஷண பானு கூர்மையான பவர்ஃபுல் ஆற்றல் உள்ள கதிர்களை கொண்டவரை தீக்ஷண பானு இதுல புது பேர் அவர் கொடுத்திருக்கிறார் இதுவரைக்கும் அவர் கொடுக்காத ஒரு பேர் ரொம்ப அறிவாளியா இருக்கிறவர்களை தீட்சண சொல்லுவாங்க அவனுடைய புத்தியானது எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கும் இப்ப பல மொழிகள் படிக்கிறவர்கள் இருக்கிற பிரதிபதி பேகன மணங்கராஜ சுவாமி பரமபதி சேர கொஞ்ச நாளைக்கு முன்னால அவருக்கு அஞ்சு ஆறு மொழிகள்ல எழுத பேச படிக்க சம்பாஷிக்க முடியும் அந்த காலத்துல பதினைஞ்சு மொழி இருபது மொழியெல்லாம் சர்வசாதாரணமா படிச்சிருந்தாங்க புத்தருக்கு தமிழ் தெரியும் தெரியுமா உங்களுக்கு அது ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா லலித விஸ்தாரம் என்ற ஒரு புத்தகம் லலித விஸ்தாரம் என்ற புத்தகமானது புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவையான சம்பவங்களை சொல்லுகிறது அந்த லலித விஸ்தாரம் என்ற புத்தகத்திலே புத்தர் தெக்க வந்திருந்தார் தெக்க வந்தபோது தமிழ்நாட்டிலே நிறைய பக்திமான்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு புத்த பரப்பணும்னு சொன்னா அந்த மொழியை கத்துக்கிட்டா முடியும் என்று சொல்லி அவர் முறைப்படி தமிழ் கற்றுக்கொண்டு அழகாக தமிழ் பேசுவார் தமிழ் எழுதுவார் என்று லலித விஸ்தாரம் சொல்லுகிறது அதே மாதிரி கிறிஸ்தவ மத பரப்பணும் அந்த வீரமாமணி உருவத்திலிருந்து வயசுக்கு மேலே தமிழ் படிச்சார் சொல்லியிருக்கையா அது மாதிரி பல மொழி கற்றவர்களுக்கு அல்லது மிகுந்த அறிவு ஆற்றல் உள்ளவர்களுக்கு தீட்சணபானு என்று பெருமிதமாக பட்டமாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட இந்த மிக கூறிய மிக ஆற்றல் வாய்ந்த கதிர்களை உடைய சூரியன் தீட்சண பானோம் அது ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்றார் அப்படின்னு இந்த சூரியன் தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களின் எதிரிகளை கூர்மையாக கொடுமையாக வெட்டி சத்துரு சம்ஹாரத்துக்கு உங்களுக்கு சூரிய நாராயண வழிபாட்டுக்கு மெஞ்சி வேற என்ன இருக்கு ஒளி சக்கரத்தாழ்வாருடைய ஒளியை பத்தி சொல்லும்போது சகசர பானகோ ஆயிரம் சூரியனுக்குச் சமமானவர் என்று சூரியனு தான் சொல்கிறார்கள் அதனால சக்கரத்தாழ்வாருடைய திருமையனையே விஸ்வகரமாக சூரியனுடைய மிதமெஞ்சின ஒரு ஒலிக்கதிர்னால்தான் செய்தானு புராணம் சொல்லியிருக்கு எதிரிகளை அழிக்கிறதுல சூரியன் பெயர் பெற்றவன் இந்தியா முழுக்க சூரிய வழிபாடு இருந்தது பாமரர்களும் படித்தவர்களும் தங்கள் முறைகீடுகளை சூரியன் நோக்கி சொன்னார்கள் ஆஷ்துரைனு ஒருத்தனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்டானே ரயில்வே ஸ்டேஷனில் ஆஷ்துரைனு ஒரு தர விளக்காரன் சுட்டுக்கோணும் அவன் எவ்வளவு கொடுமையானவன் நான் ஒரு முறை குற்றாலத்துக்கு குளிக்க போனான் குளிச்சா ரொம்ப ஆனந்தமா இருந்தது என்னன்னா அருவி கொட்டுது அளவா கொட்டுது அழகா கொட்டுது இந்த அருவியில நாம குளிக்கணுங்கிற ஆசை வந்தது அப்ப மனசுல ஒரு அரக்கத்தனமான எண்ணம் வந்தது என்னன்னா இந்த குற்றாலத்தில் நாமும் குளிச்சு இந்த இந்திய கருப்பர்களும் குளிச்சா நம்ம மரியாதை என்ன ஆகிறது ஒரு சட்டம் போட்டான் என்னன்னா குற்றால அருவியிலே வெள்ளையர்கள் மட்டும்தான் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டான் எத்தனையோ கொடுமைகளுக்கு பழகி போன இந்த அடுத்து ஒரு சட்டம் கொண்டு வந்தான் என்னடான்னா அந்த சட்டம் போட்ட பிறகு கூட அங்கே குற்றாலம் கோவில்ல குற்றாலம் அருவிக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்கு குற்றாலநாதர் கோவில்ல ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த கோவிலை சேர்ந்தவர்கள் அந்நாடம் வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு இங்கிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு போவாங்க இவன் பார்த்தான் இந்த குற்றால அறிவி நீர் எடுக்கிறதுக்காக இந்த கருப்பனா இங்கே வரானுங்களேன் இவனுக்கு வரக்கூடாதாச்சே அப்படின்னு சொல்லி இந்த குற்றாலநாதருக்கும் குற்றால அறிவி நீர் கிடையாது அப்படின்னு அடுத்த சட்டம் போட்டான் உடனே கோவிலார் என்ன பண்ணாங்க அந்த ஏரியா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த சாமிக்கு மட்டுமாவது குற்றால நீர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அனுமதி கேட்டாங்க அன்னைக்கு கோர்ட்டில் நீர் பிடியா உட்கார்ந்து மழைக்காரன் தானே அவனும் ஆட்சித்துறைக்கு சாதகமாக நோ முடியாது வெறும் கல் விக்கிரகங்களுக்கெல்லாம் குற்றால நீர் கிடையாது உயிருள்ள மனிதர்களுக்கு தான் அதுவும் ஆளும் திறமை உள்ள அந்தஸ்து உள்ள அதிர்ஷ்டம் உள்ள வெள்ளையறைகளுக்கு தான்ட்டான் அடுத்த கோர்ட்டுக்கு போனாங்க அங்கேயும் தோத்து போச்சு அடுத்த கோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் மேல் வரைக்கும் இதுதான் தீர்ப்பு மேல்கோர்ட்டில் ஒரு இந்தியரும் இருந்தார் ஆனால் அவருடைய வாய்ஸ் செல்லலை வெள்ளையர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க குற்றால அருவியிலே வெள்ளையர்கள் மட்டும் குளிக்கலாம் கோவிலுக்கு தனி எடுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் உறுதியாகி போச்சு அதுக்கப்புறம் தென்காசி மக்களுக்கு வந்ததே கோபம் எல்லாம் வந்து இந்த ஆஷி துறை வரைக்கும் தாண்டா இவனை தீர்த்துக்கட்டினா தேவையன்னு சொல்லி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த விடுதலை போராட்டத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ள சில இளைஞர்கள் கொல்ல முனைந்தார்கள் ஒருத்தம் போதும் அப்படின்னப்போ திருவிழா சுட்டு எழுதி போட்டால் வாஞ்சிநாதனுக்கு வந்தது நான் போய் கொள்றேன் அப்படின்ட்டு போய் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஆஷுதுரை தன் மனைவியோடு போய் கொண்டு வந்தபோது அடிச்சு காலி பண்ணி தானும் தன்னை சுட்டுக்கொண்டு அவன் இறந்து போனான் வாஞ்சிநாதன் எதிர சொல்ல வரேன் இந்த செய்தியை சிறையில் இருந்த வவு சிதம்பரம் சிறை அதிகாரி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உனக்கு ஆஷு துறையை தெரியுமா அப்படின்னு ஓ தெ தெரியுமே அப்படின்னு அந்த ஆஷுதுரையை ஒருத்த சுட்டுக் கொண்டுட்டான் அப்படின்னா உடனே இந்த நற்செய்தி நவீன்றீர் நீடு வாழி இ பலகாலம் வாழி அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார் வீ உடனயோ ஒரு அதிகாரி செத்துட்டான்றன் நீ வந்து அந்த செய்தியை சொன்னதுக்காக என்ன நீடு வாழிங்கிறியா அப்படின்னா அவன் ஒரு மனிதன் மிருகம் அல்லவா சாமிக்கே தண்ணி கூடாதுன்னு சொன்னா எங்க நாட்டுக்கு வந்து எங்க ஊரில் வந்து எங்க ஊர் சாமிக்கு எங்க அருவி தண்ணி கூடாதுன்னு சட்டம் போடுறதுக்கு இவன் யாரு செத்தானா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அதை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடினார் என்று வரலாற்றில் பார்க்கறான் இப்போ இந்த ஆஷ்தூரை நினைச்சுக்கிட்டான் தன் கையில இருக்கிற பவர்னால எந்த சட்டம் என்னாலும் போடலான்னு ஆனா ஆண்டவன் அவன் எப்படி தண்டிச்சான் பாத்தீங்களா அதான் அநீதி அதிக நாள் நிலைக்காது இப்பவும் பல பேர் கும்புறுகிறார்கள் ஆண்டவன் எடுக்க மாட்டானா அக்கிரமம் அதிகமாகிட்டு போகுதுன்னு அவ்வளவுக்கு அக்கிரமம் வரல ஆனால் ஆங்காங்கே அநீதிகள் கண்டிக்கப்படுகின்றன ஏதாவது ஒரு வடிவிலை அதான் உண்மை அதான் இங்க தீட்சண பானு தன்னுடைய கூர்மையான கதிர்களாலே எதிரிகளை அழிக்கிறவன் அதான் தீட்சண பானுங்கிறேன் லக்ஷ்மி ஹி லக்ஷ்மி என்பது இங்கே சூரியனுடைய ஒளியை குறிக்கும் முதல் லட்சுமி ரெண்டு லட்சுமி இருக்கு பாருங்க லட்சுமி லட்சுமிஸ்து முதல் லட்சுமி என்பது இங்கே சூரிய ஒளி சூரியனுடைய ஒளி லட்சுமிங்கிறார் அமங்கலமான விஷயங்களை சொல்லும் போது அலக்ஷ்மீ கரம் நீங்கும் அப்படிங்கிறாங்க லக்ஷ்மீ கரம் என்றால் திருமகளுடைய கடாட்சம் அதுக்கு முன்னால் ஆணா போட்டு அலட்சுமி கரம்னு சொன்னா மூதேவியனுடைய கடாட்சம் அலட்சுமீகரமான காரியங்களை செய்யக்கூடாது ஆச்சார கோவில ஆச்சாரங்கள் துராச்சாரங்கள் என்று தடுக்கப்பட்டவை எல்லாமே அலக்ஷ்மீகரமானவை ஒன்று இல்லை இப்படி நகத்தை பல்லு இருக்குது அப்புறம் அப்படி தொடச்சிக்கிறது வேட்டிலையோ சேலையிலையோ இது பெரிய அலட்சுமி கரம்னு சொல்லியிருக்கு அதுக்காக தான் நெகங்களை வெட்டுங்க ஏன்னா ஒரு அறிக்கைதுன்னு ஒரு இடத்துல நம்ம தொட சொ அந்த அழுக்க நகத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழுக்க விரல் நுழையில் சுமந்துக்கிட்டே அது ஒரு அலட்சுமி கரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை எப்படி கட்டாயமா குளிக்கணும் குளிக்காத நாள் அலட்சுமி கரம் அடுத்த பல்லு விளக்காம சாப்பிடுறது அலட்சுமி கரம் இப்படின்னு சொல்லி நாம திருமகளை நாம தான் போப்போம்னு விரட்டுறோம் நாம நடந்துக்கிற சில முறையில திருமகளை ஏமா என் வீட்டிலயே படுகாடு கிடைக்கிற நீ போய் வேற வீட்டுக்கு போயாமா அப்படின்னு நாம தான் விரட்டுறோம் நாம பண்ணக்கூடிய துராச்சாரங்களால அப்போ பல துராச்சாரங்கள் ஒண்ணு ஒண்ணு சேரும்போது சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி பலது சேரும்போது மூதேவி சந்தோஷமா வந்து இங்க குடித்தனத்துக்கு வந்துடுறேன் அதுக்கப்புறம் தான் நம்மள பிடிச்ச துன்பம் வாட்டுது அதனால ரொம்ப பெரிய பணக்காரர்கள் நொடித்து போவதற்கு முன்னாலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையின் வீதாச்சாரம் என்னங்கிறது ஒரு அஞ்சு வருஷம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இப்படி அநாச்சாரங்கள் நிறைய செய்திருப்பார்கள் அதெல்லாம் அப்படி பயிலப்பாய் பயிலப்பாய் திடீர்னு அது நொடிப்பு ஏற்படும் ஒரு சாவோ ஒரு சிறை தண்டனையோ ஒரு அவமானமோ ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ அதனால இங்கே சூரிய ஒளி லட்சுமிங்கிறது அந்த சூரிய ஒளிக்கு மிஞ்சின திருமகள் சோபை வேற என்ன இருக்கிறது லக்ஷ்மி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மேலே கிளம்புகிறேன்னு சொன்ன அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரேஸ் பாருங்க ஆரத்த பீத்தாம்பர விஷதர உத்யதான் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றாங்க ஒரு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா ஆரத்த என்றால் செம்மை கலந்த பீத்தாமர மஞ்சள் நிறம் உள்ள அந்த ஆகாசம் விஷத்தை தர மிக தெளிவாக வீக் காணப்படுகிறது தீட்சணபானோகி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு அர்த்தம் அதாவது செம்மை கலந்த மஞ்சள் கதிர் மிக தெளிவாக சூரியனாலே காணப்படுகிறது அந்த லக்ஷ்மியானது உங்களை காக்கட்டும் இது ஒரு அர்த்தம் இது வந்து சாமானிய அர்த்தம் விசேஷ அர்த்தம் இதுக்கு என்ன சொல்றாங்க ஆரத்த பீதாம்பர விஷத உத்வேக்ஷிதா லக்ஷ்மின்னு முடிக்கிறான் அதாவது பெருமாளுக்கு மஞ்சள் பொட்டுன்னா பிடிக்கும் அவரு பெருமாளுடைய பல்வேறு வரலாறுகள்ல அவருக்கு பீத்தாம்பரதாரின்னு பேரு பீத்தாம்பரம்னா நம்ம பீத்தம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம தமிழ்ல வேற ஒரு அர்த்தம் வச்சுக்கிறோம் என்றால் அதாவது மஞ்சள் பட்டு துணிம்பரதாரின் அவன் மஞ்சள் பட்டு உடுத்துகிறவன் அந்த செம்மையும் மஞ்சளும் கலந்த அந்த பட்டு உடுத்த இருக்கிற அந்த நாராயணன் அவன் என்ன பண்றான்னா விஷத மிக தெளிவாக ஆசையோடு உத்வீக் பார்க்கிறான் யாரை பார்க்கிறான் லக்ஷ்மி திருமகளை பார்க்கிறான் பீதாம்பரதாரியாகிய சூரிய சிறுமன் நாராயணன் தன் மனைவி எப்படி ஆசையோடு பார்ப்பானோ அதுபோல இந்த சூரியனுடைய ஒளியானது இந்த உலகை பார்க்கிறது அந்த பார்வையானது அந்த ஒளியானது உங்களுக்கு நன்மையை நல்கட்டும் என்று சொல்லி இதன் மூலமா அவங்க என்ன மறைமுகமா சொல்ல வர்றாங்கன்னா சூரியனுடைய மஞ்சளும் செம்மையும் கலந்த ஒளியானது வேற ஒண்ணும் இல்லை அது வந்து சூரிய நாராயணனுடைய அருட்கடாக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க அவனுடைய பார்வைதான் அவன் பார்வை பட்டுச்சுன்னா ஒரு நாடோ ஒரு ஊரோ ஒரு வீடோ உடனடியா செடிப்புக்கு வரும் கோயம்புத்தூர்ல இருந்து சத்தியமங்கலம் போற வழியில மொண்டிபாளையம்னு ஒரு இடம் இருக்கு அந்த மொண்டிப்பாளையத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு மேல திருப்பதி பெருமாள் கோயிலும் பெருக்கும் அது என்ன வரலாறு அப்படின்னு சொன்னா கொண்டமநாயக்கர் இருந்தாங்க வெறும் காடா இருந்தபோது அவரு பசுமாடு மேய்ச்சுட்டு இருந்தப்போ ஒரு பசுமாடு டெய்லி வந்து ஒரு இடத்துல போய் பாலை தானே அதை தோண்டி பார்த்தா அங்க உள்ள வெங்கடாஜலபதி விக்கிரகம் இருந்தது அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரியே பல கோவில் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் அந்த விக்கிரகத்தை கண்டெடுத்து அந்த விக்கிரகத்தை அவர் வந்து பிரதிஷ்ட பண்ணினார் பிரதிஷ்ட பண்ணிட்டு இது என்ன சாமியோ இது சின்னமான சாமியோ பின்னமான சுவாமியோ அப்படின்னு இருக்கிற போது கனவுல சொன்னாரான் திருப்பதிக்கு செல்ல இயலாதவர்களுக்கு வரமருடுவதற்காக நாம் இங்கே குடிகொண்டுள்ளோம் அதனால திருப்பதி பெருமாள் செய்ய வேண்டிய சகல மரியாதைகளை இங்கே நடக்கட்டும் என்று சொன்னாரான் அதனால இவருக்கு வந்து மேல திருப்பதின்னு சொல்கிறது இந்த இடத்துக்கு முடிப்பாளையத்துக்கு போகிறதுக்கு ஏழு மேடுகளை தாண்டி போகணும் அப்படி திருப்பதி பெருமாள் எப்படி ஏழு மலை தாண்டி போறோமோ அது மாதிரி இங்க ஏழு மேடுகளை தாண்டி போறதுனால எல்லா வகையிலும் இது திருப்பதியை ஒத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மிகுந்த வரப்பிரசாதியான பெருமாள் அந்த பெருமாள் எல்லாம் வந்து தானே ஸ்வயம் வியக்தமாகி நான் இங்க இருக்கிறேன் என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லி அவரே கேட்டுக்கொண்டார் ராமானுஜரம் வந்து மைசூர் பக்கம் போற போதெல்லாம் சில இடங்கள்ல கனவுல பெருமாள் தோன்றி நான் இந்த இடத்துல பூமிக்குள்ள இருக்கிறேன் என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிருக்கிறேன் அது மாதிரி இந்த மொகலாயருடைய ஆட்சி கொடுமை காலத்திலே சில விக்கிரகங்கள் புதைக்கப்பட்டன அந்த பெருமாளை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த பெருமாளை தான் இப்படி கனவுல தோன்றி என்னை மறுபடியும் வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுற அப்படி ஒரு வரப்பிரசாதியான பெருமாள் அப்படி பீதாம்பரதாரி தான் ரொம்ப பார்க்கறதுக்கு திவ்யமா இருக்கும் நீங்க திருப்பதி பெருமாளை பார்த்தீங்கன்னா முகத்தை திருமண்காப்பை போட்டு மூடிடுறாங்க பாதிமுகம் உடம்பு ஏகப்பட்ட கவசம் போட்டு அது போட்டு போட்டு மூடிடுறாங்க திருமணி பார்க்கறது அறியுது ஆனால் மொண்டிப்பாளையம் வங்கடாச்சபதி நீங்க அடிக்கடி பெருந்தெருமனியாக பார்க்கலாம் அந்த அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஆனால் அங்கே போனவர்கள் எல்லாம் பலன் பெறுவதாக சொல்லுகிறார்கள் அந்த பெருமாள் மிகுந்த ஆசையோடு அவர்கள் தோன்றிய பிறகு அந்த இடம் நான் சொல்றேன் எதுக்கு சொல்ற இந்த மொண்டிப்பாளையத்தில் பல இடம் செழிப்பு பிசினஸ் சென்டராகி போச்சு அங்கே வந்து நிறைய விவசாயம் நிறைய நாகரிகம் நீங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா சில ஊர்கள் சில காலத்துல அப்படியே அமிங்கி போயிருக்கும் திடீர்னு அது செழிக்கும் நல்ல செல்வாக்காரர்கள் சில ஊர்கள் ஒண்ணும் இல்லாமல் போகும் இதெல்லாம் வந்து தெய்வத்தினுடைய குற்றம் தான் தெய்வம் வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற போது அங்கு செழிப்பு உண்டாகிறது அப்படி இந்த திருமாலுடைய பார்வை மகாலட்சுமி மேல விடுதுன்னா என்ன அர்த்தம் நீ அவங்க போ இந்த வீட்டுக்கு போ இந்த நாட்டுக்கு போ அவன் கிட்ட போ என்று சொல்றாருன்னு அர்த்தம் அதனாலே பெருமாளுடைய குளிர்ந்த கண்ணின் கடாட்சமானது காலை இளம் செம்மை கலந்த மஞ்சளாக வருகிறது அது திரும்பகளை அவர் ஆர்வதோடு பார்க்கற மாதிரி இருக்குது அந்த ஒளியை நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த பீத்தாம்பரதாரியாய் இருக்கிற பெருமாளை பற்றி வர்ணிக்கிற போது சாதாரணமா அவர் வந்து அஜானுபாகுவாக நீண்ட இரண்டு கரங்களோடு கௌஸ்துபமணியோடு பக்ஷஸ்தலம் துலங்க காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அஜானுபாகன இரண்டு கைகள் நீண்ட கைகள் நீண்ட கைகள் உள்ள ஒரு மனிதர் இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமான்னு சில பேர் கேள்வி கேட்கறாங்க முழங்கால் வரைக்கும் கை நீளமா இருக்கும் அதுக்கு பேர் தான் ஆஜான பாகுன்னு சொல்றீங்களே அது நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இந்த கோமட்டீஸ்வரர் சிலையை தெரியுமா கர்நாடகாவில கோமட்டேஸ்வரர் இருந்து சமணர்களுக்கு வழிபாடு வழிபாட்டுக்குரியவராக ஒரு சிலை நிர்வாணமா நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிலையை பாருங்க கை கரெக்டா முழங்கால் வரைக்கும் வந்திருக்கும் ரெண்டு கையும் அதை பார்க்க அசிங்கமா பாருக்கு கம்பீரமா இருக்கும் அது மாதிரி இந்த பீதாம்பரதாரி ஆகிய பெருமாள் நீண்ட கைகளோடு காட்சியடைகிறார் இந்த மொண்டிபாளையத்திலேயே திருப்பிதான் கையில நீளமா தான் இருக்கும் அப்படி அது ராஜலட்சணமும் கூட அப்படி இருக்கிற இடத்துல செல்வம் செழிக்குமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அருட்கடாட்சம் மஞ்சள் கலந்த செம்மை நிறமானது உங்களை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார் அடுத்து லக்ஷ்மீர அஸ்து அந்த திருமாலால் ஆசையோடு பார்க்கப்படும் திருமகள் போலே உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கட்டும் அந்த திருமகள் எப்படி இருக்கிறாளா அஸ்துனா இருக்கட்டும்னு அர்த்தம் இங்க அடுத்த வரிய பாருங்க ஸ்புட கமல புட்ட ஆபாஷ்ரையான் ஸ்புடன மலர்ந்த அர்த்தம் கமல என்றால் தாமரை மலர்ந்த தாமரையிலே திருமகள் அமர்ந்திருக்கிறார் அதாவது தாமரையிலே தெருமைகள் அமர்ந்திருக்கிறாருன்னு நீங்கள் முட்டாயிருக்கிற மா தாமரையை பாகனை பண்ணக்கூடாது மலர்ந்த தாமரைக்கு ஒரு பவர் மூடிய தாமரைக்கு ஒரு பவர் இப்போ தேங்காய் எண்ணெய் சூடுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது தேங்காய் இருக்க அது குளிர்ச்சி நீங்கள் தேங்காயை கீறி கீறி பருப்பு சாப்பிட்டீங்கன்னா அல்லது தேங்காயில் நிறையா குருமா வச்சு சாப்பிட்டா தேங்காய் சாதம் சாப்பிட்டா குளிர்ச்சியை சளி பிடிச்சவங்களுக்கு ஆகாது ஆஸ்மட்டிக் கம்ப்ளைண்ட் அதிகப்படிக்கணும்னு சொல்லுவாங்க தேங்காய் சேர்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே தேங்காயிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் இருக்கே தேங்காய் எண்ணெய் அது உஷ்ணம் அது சூடு அது என்னங்க அப்படி மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னா அப்படி இருக்கிற போது ஒரு தனம் ஒரு தன்மை இப்படி இருக்கிற போது ஒரு தன்மை இப்போது எண்ணெய் இருக்கே அதை பச்சை எண்ணெய் சாப்பிட்டா ஜீரணமாயிடுது ஒரு தடவை அதில் அப்புறம் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணெயை ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுது டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க செலவை பார்க்காம டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதுக்கு எண்ணெய் ஊற்றுற போது அளவாக ஊற்றுறீங்கன்னா அதிகமாக எண்ணெய் மிஞ்சாது இப்போ திங்கக்கிழமை எண்ணெயினுடைய மிச்சம் செவ்வாய்கிழமை எண்ணெயினுடைய மிச்சம் புகக்கிழமை எண்ணுடைய மிச்சம் அப்படி வரிசையை சேர்த்து சனிக்கிழமை பொறிக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் அப்பளத்தை பொறிக்கல அதை எவன் சாப்பிட போறானோ அவனை தான் அவன் தீந்து போவான் அது வந்து உடம்புக்கு ரொம்பவும் கெடுதல் செய்யக்கூடியது அதனால இந்த புஷ்பங்கள் மூலிகைகள் தாவரங்கள்ல மலர்ந்திருப்பதற்கு ஒரு அர்த்தம் மூடியிருப்பதற்கு ஒரு அர்த்தம் இங்கே சொல்ற ஸ்புட்ட கமலம் ஸ்புட்டகமலம் மலர்ந்த தாமரையில் இருக்கிறாள் மலர்ந்த தாமரை இருக்கிறாள்னா அவள் அருளை வாரி வழங்குகிறாள்னு அர்த்தம் பிரம்மா இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு முன்னாலே அவர் மூடிய தாமரைக்குள்ளேதான் இருக்கிறார் தாமரை மலர்கிறது பிரம்மா வெளியே வருகிறார் அப்பதான் சிருஷ்டி ஆரம்பிக்கிது அப்ப மலர்ந்த தாமரையில திரும்பகள் இருக்கிறாள்னா அருட்கொடைகளை அவள் வாரி வழங்க தயாராக இருக்கிறாள்னு அர்த்தம் தாவரங்களுடைய ஒவ்வொரு நிலைக்கும் இப்ப இருக்கு வெற்றிலையின்னு பெயர் வந்த காரணம் என்னன்னா முன்பே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் வெற்றில கொடியில் நீங்கள் வந்து காய் பூ பழம்லாம் பார்க்க முடியாது வெறும் இலை தான் இருக்கும் அதனால் அதுக்கு வெற்றிலைன்னு பேர் வெறும் இலை வெற்றிலையின்னு பேர் இன்னொரு காரணம் பெயர் காரணம் என்ன அப்படின்னா மற்ற இலையெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சமையலை போட்டு சாப்பிட்றோம் வெற்றிலையை யாராவது அடுப்பில் போட்டு நறுக்கி இது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியே பச்சையாக தான் சாப்பிட்றோம் வெறுமனையை அப்படியே சாப்பிட்றதுனால அதுக்கு வெற்றிலையின்னு பெயர் அது ஒரு பெயர் காரணம் அது ஒவனுக்கும் ஒரு ரீசன் வச்சுருக்கிறாங்க சித்த வைத்தியத்தில் தாமிர புஷ்பத்திலிருந்து கஷாயம் செய்ய சொல்றேன் அப்படி கஷாயம் செய்யறபோது சில கஷாயங்களுக்கு முட்டு தாமரை வேணும் சில கஷாயங்களுக்கு மலர்ந்து தாமரை வேணும் சில கஷாயங்களுக்கு வெண்தாமரை வேணும் சில கஷாயங்களுக்கு செந்தாமரை வேணும் இப்படிலாம் கணக்கு வித்தியாசம் வரும் அதனால் இங்கே ஸ்புட்ட கமலை என்று சொல்வதனாலே அருளை வாரி வழங்க காத்திருக்கும் அஷ்டலட்சுமி ஆகிருக்கக்கூடிய வரலட்சுமியின் தோற்றம் சொல்லப்பட்டது புட்ட ஆபா ஸ்ரேய அப்படின்னா புட்ட அப்படின்னு சொன்ன கேவிட்டி தங்கும் இடம் இருப்பிடம் தாமரை விரிஞ்சதுன்னா ஒரு இடம் உருவாகுது இல்லையா அதுக்கு புட்டான்னு பேர் ஸ்புட்ட கமல புட்ட மலர்ந்த தாமரையில் இருக்கும் வெற்றிடம் அந்த இடத்திலே ஆபா ஸ்ரேயா அடைதல் அர்த்தம் ஸ்ரேயா என்றால் அங்கு இருத்தல் அந்த இடத்தை அடைந்து அவள் பொருந்து இருக்கிறாள் எதற்காக பொருந்து இருக்கிறாள் அப்படின்னா நமக்கு நன்மை செய்வதற்காக நமக்கு வரம் கொடுப்பதற்காக பொருந்து இருக்கிறாள் அதாவது அந்த இடம் தாமரையினுடைய அந்த மலர்ந்த தாமரையின் இடமானது அவளுக்கு மிகுந்த உகப்பான இடம் அந்த தாமரையின் மனமும் அந்த தாமரை விதைகள் மகரந்தம் மலர்வத மனமும் உகப்பா இருக்கு மூடி ஒரு இருண்ட குக மாதிரி எலி பரிச்சாடியெல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இடங்கள்ல திரும்பகள் இருக்கிறது இல்லை வெளிச்சமான விஸ்தாரமான இடங்கள்ல தான் அவள் விரும்பி இருக்கிறான் அத அப்படி சொல்றேன் இந்த நாகர்கோவில் இருந்து வர வழியில பொத்தையடின்னு கிராமம் அந்த கிராமத்துல மருந்து மலைன்னு ஒரு மலை இந்த மலையில இப்ப இந்த ஔஷதகிரி மாதிரி அனுமான் சஞ்சீவி மலையை கொண்டு வந்தபோது பிட்டு கொண்டு விழுந்த இன்னொரு துண்டு என்றதை சொல்கிறார்கள் ரொம்ப அபூர்வமான மூலிகைகள் இருக்கு அந்த மலையில ராமலிங்க என்ற வள்ளலாரும் இந்த நாராயணகுருன்னு ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மகான் இவங்கெல்லாம் தமமணி நடமா அந்த மலையில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் வேற எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை தங்கம் செய்யக்கூடிய மூலிகை எல்லாம் அங்க தான் போய் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க அற்புதமான மலை இன்னைக்கு இருக்குது ஆனால் அந்த மருந்து வாழ் மலையினுடைய மையமே தெரியாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அந்த மரங்களை இதில் வெட்டி வாழாக்கி விறகுக்கு எரித்து குடிச்சு போட்டு வாழ்ந்து நாசம் பண்ணி கொண்டு என்று சொல்கிறார்கள் இதை ஒரு ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா திருவனந்தபுரம் ராஜாவுடைய ஆனால் மார்த்தாண்டபுரம் ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து இந்த மருந்து வாழ்மலைக்கு சுரங்க பாதை இருக்கு சுசீந்திரம் கோவிலுக்குள்ளிருந்து இந்த மருந்து வாழ்மலைக்கு சுரங்க பாதை இருக்கு இன்னும் பல ஊர்களில் இருந்து இந்த மருந்து வாழ்வு மலைக்கு சுரங்கப்பாதைகள் ஒரே மலையில் பத்து சுரங்கப்பாதை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம் ஆனால் அந்த சுரங்க கல்களை போனீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்லாங் தூரத்துக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பீதி பிடிச்சிருக்கு இது எங்கே கொண்டு போக தூரமும் எங்கே போய் சேரணமோ தெரியலேன்ட்டு வீராதி வீரம் பேசிக்கொண்டு நெத்தியில் ஃபோக்கஸ் வை கட்டிக்கிட்டு கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே போனவங்கலாம் ஒரு ஃபர்லாம் தூரத்தில் அம்மா ஆத்தான் கற்று விட வழியில ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்குதாங்க அங்கே இருக்கிற பழந்தினி கருந்தெயில்கள் நாகப்பாம்புகள் நச்சரவங்கள் இன்னும் பல பயங்கரமான பிராணிகள்லாம் அங்கே இருக்குன்னு சொல்றோம் இடத்துலதான் மூதவி ரொம்ப அழகா உட்கார்ந்து இருப்பான் சொல்ல வரேன் மலர்ந்த தாமரையிலே சூரிய வெளிச்சம் படக்கூடிய நிலைமையிலே திருமகள் அமர்ந்திருக்கிறாள் இப்படி இடமெல்லாம் மூதவி பிடிச்ச ராஜா கிருஷ்ணன் எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கஷ்ட காலம் வரும்போது எதிகளுடைய உத தாங்க முடியாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஓடுறதுக்காக இந்த பரிசாலை விளைவுகளை பூந்து விழாவை ஒளியிருப்பாங்க அப்ப அவங்களுக்கு காலம் போதும்னு அர்த்தம் ஆனால் பொதுவா வெளிச்சம் நிறைந்த இடம் காற்று நிறைந்த இடம் உயர்ந்த சீலிங் விசாலமான இடம் திருமகல் கடாட்சமான இடம் வீடு கட்டும் போது நான் பல பேரு சொல்றது கொஞ்சம் சீலிங்க வசதி கட்டுங்க அப்படின்னு அவங்க என்ன பதில் சொல்றாங்க சீலிங்க வசதினா சும்மா ஆகாது மூங்கில் ஆகுது வசத்துறதுக்கு ஒரு ஆறங்கலம் வசத்தனம்னா ஒரு வருஷ செங்கல் கம்ப்ளீட்டா வைக்கணும் இன்னும் ஆரங்கலம் அப்படியே வச்சுட்டு போனா எவ்வளவு செங்கல் இன்னும் மூணு வண்டி நாலு வண்டி ஆகுங்க அப்படின்னாங்க ஆனா அந்த நேரத்தில் செலவை பார்க்காம நீங்க சீலிங்க உயரமா கட்டினீங்கன்னா அது ரொம்ப லட்சுமிகரம்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமான நேரத்தில் நீங்க வீட்டு விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை சீலிங் உயரமா இருக்கிற வீடுகளில் இருக்கிற மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வர்றதில்லை அவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையிறது ஏன்னா சீலிங் ரொம்ப கொள்ளமா இருந்தா அதுவே யாரோ ஒரு இட்லி பானைகளும் போட்டு அவிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம கஷ்டப்படுற நேரத்தில் பீச்சுக்கு வர்றாங்களே ஏன்னா ஒரு திறந்த வழி தேடி வீட்டு சீலிங் உயரமா இருக்கும் அது உங்களுடைய இதய நோயை குணப்படுத்துகிறது என்று திருமகள் பொதுவாக விசாலமான இடங்களில் இருக்கிறாங்க அடசலா இருக்கக்கூடிய பொந்து சந்துகள் எல்லாம் அவள் இருக்கிறது இல்லை அதை சொல்றான் புட்ட என்றால் அந்த மலர்ந்த தாமிர பகுதியிலே அவள் விரும்பி இருக்கிறாளா புட்ட ஆப்பேயா ஸ்ரேயா என்றால் அவள் பொருந்தி இருக்கிறாள் ஸ்ரேயசே வகா ஸ்ரேயஸ் அப்படின்னா உயர்வு சிறப்புன்னு அர்த்தம் மேன்மைகள் மேன்மைகள்னா எல்லாம் தான் ஆரோக்கியம் காசு துணிமணி மக்கட்செல்வம் நிம்மதி சந்தோஷம் வீடு வசதி உருவினர், பந்துக்கள் நண்பர்கள் பல வகையான ஸ்ரேயஸ் அதெல்லாம் வந்து திருமகள் கடாட்சம் இருக்கிறவர்களுக்கு ஈஸியா வரும் அது இல்லைங்கிற போது தரித்திரம் தாண்டவ அதான் ஸ்ரேயஸ் அப்படிங்கிறார் ஸ்ரேயஸ் என்ற ஒரு சொல்லிலே எல்லாம் அடங்கும் விஷ்ணு ஸ்ரேயஸ்ன்னு ஒரு ராஜா இருந்தார் விஸ்வஸ்ரேயஸ் ஒருத்தன் வரப்போறான்னு எல்லாம் புராணங்கள்ல சொல்லிருக்கு அந்த ஸ்ரேயஸை வக உங்களுக்கு எது தரட்டும் தீக் கூர்மையான கதிர்கள் உள்ள அந்த சூரியனுடைய லக்ஷ்மி அந்த ஒளியானது உங்களுக்கு கொடுக்கட்டும் அப்போ உங்களுக்கு நிச்சயமா தரித்திரம் வராது பண தரித்திரம் வராது மன கஷ்டம் வராது எந்த கஷ்டமும் வராது ஒரு ஹைகோ கவிதைன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக ஒன்ற வரையில் கவிதை எழுதுவாங்க அதுல நெசவாளியை பத்தி ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறாரு நெசவாளி அவனை பத்தி ஒரு கவிதை உடையெல்லாம் கிழிசல் உள்ளமெல்லாம் புகைச்சல் ஊருக்கு துணி நெய்கிறான் நெசபாடி அவன் நெய்யிற துணி வந்து பட்டு சேலை பட்டு வேஷ்டி பத்து மடம் பதினஞ்சு மலம் இவன் கட்டியிருக்கிற வேஷ்டியில ஒன்போது ஓட்டை மனசுக்குள்ள ஏகப்பட்ட குமுறல் நெஞ்சுடியா ஆடை செய்வோம் அப்படின்னு பாரதியார் பாடின மாதிரி அது நெசவு போது அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்ப ஊருக்கு ரொம்ப காஸ்ட்லியான துணியை வழங்குகிற அவங்ககிட்ட என்ன இருக்குடானா உதவிதான் இருக்கு திரதிரம்தான் இருக்குது இது ரொம்ப பெரிய வைத்திருச்சல் அதாவது செல்வமும் வறுமையும் ஜக்ஸ்டா போஸ்டா ஒரே இடத்துல இருக்கும்போது வறுமைப்பட்டவன் ரொம்ப பாதிப்படையனான் இப்போ நூறு வீடு இருக்கு நூறுமே குடிசைன்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கு இவளுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரிய போய் ஏன் காலையில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு என்னத்த துண்டுறது நேற்று ராத்திலேருந்து பட்னி தான் அப்படிங்கிற ஆவன் இவன் சொல்லுறான்னா மத்தியானத்துலேருந்தே பட்னி நேற்று மத்தியானத்துலேருந்தே பட்னிங்க அடுத்த வீட்டுக்காரிய கேட்ட சாமிக்கு பத்தி வாங்க கூட காசு இல்லை அப்படிங்கிறா இப்படி கூட்டமா ஒன்னா இருக்கிற போது அவங்களுக்கு மனசுல அதிகமா பாதிப்பு இருக்காது அப்படி இல்லாம ஒரு பங்களாவுக்கு பக்கத்துல ரெண்டு பேர் குடிச போட்டிருக்கிறாங்க அந்த வீட்டில இருந்து வாசனை குருமா வாசனையா வருது இவங்களுக்கு பழைய கஞ்சிக்கே வழி இல்லை அப்ப துன்பம் எப்படி இருக்கும் அப்போ ஒரு பணக்காரனை பக்கத்துல வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு ஏழையினுடைய துன்பம் இரட்டிப்பாக இருக்கும் மூன்று மடங்காக இருக்கும் இந்த நெசவாளி என்ன பண்றான் பணக்காரர்கள் உடுத்தக்கூடிய ஜருக வேஷ்டி பட்டு வேஷ்டி எல்லாம் இவன் நெய்யிறான் ரொம்ப நேர்த்தியாக நெய்கிறான் பார்த்தா பல இருக்கு ஆனால் இவன் உடுத்தி இருக்கிறது கிளிசல் அதை ஒரு சும்மா ஒரு மாதிரியை கூட அவன் கட்டி பார்க்கறதுக்கு அவனுக்கு முடியாது அந்த மாதிரி தான் திருமகளால் கைவிடப்பட்டவர்கள் தும்பப்படுகிறார்கள் இன்னும் ஒரு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒரு மனுஷனுக்கு வறுமை வரும் காலத்தில் அவனுக்கு டபுளாக பசிக்குமா இப்போ நார்மலான மனுஷனுக்கு எவ்வளோ பசிக்குமோ அந்த பசியை விட தரிதிர காலத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அதிகமாக பசிக்குமா நீங்கள் பணக்காரர்களை போய் கேட்டு பாருங்க பசியே எடுக்கிறது இல்லைங்க அதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது பசிக்கிற காலத்தில் பணம் இல்லை பணம் வந்தால் பசி இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா காரணம் என்னன்னா திரும்பகள் யாரை கடாட்சிக்கிறாளோ அவர்களுக்கு இந்த உணவின் தேவைப்பாடு அதிகமாக இருக்காது ஆனால் திரும்பகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு எந்த சாப்பாடை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் ஒரு தள்ளு வண்டியில் பானிப்பூரி தள்ளிக்கிட்டு போவான் காசு இல்லை இருந்தால் வாங்கலாம் அப்படி அந்த பசி பயங்கரமாக இருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு பூரி சாப்பிடலாம் போல இருக்கும் ஆனா கையில காசு வச்சிருக்கிறவன் அதை பார்த்துட்டு ஒரே மப்பு மாந்தமா இருக்கு ஏப்ப எது கழிக்கிது வேண்டாம் இது என்ன அப்படின்னா இந்த கஷ்டகாலம் வரும்போது துன்பங்கள் பல மடங்காக தெரிவதற்கு இந்த தெருமகைய நீக்கம் தான் காரணம் என்கிறார் அந்த பொம்பெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படி கஷ்டமெல்லாம் நமக்கு வராம இருக்கணும்னு சொன்ன காலங்காலத்தால எந்திரிச்சு சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போட்டிருங்க அதான் தெருமகள் உங்களுக்கு என்னாலும் கூடவே இருப்பாள் அப்படிங்கிறார் சிறேயசேவாக இந்த மயூர கவி வாயில மங்களமான வார்த்தைக்கு பஞ்சமே கிடையாது மனசார வாழ்த்துறார் நிறைஞ்ச மனசா வாழ்த்துறார் அதாவது சில பேர் வாழ்த்துற போது பல்ல கடிச்சுக்கிட்டே வாழ்த்து வாங்க எங்க நம்ம வாழ்த்து பளிச்சுட்டா என்னாகிறது நமக்கு யோக சுத்தி போய்ட்டு அவன் மேலே வந்துருவானே அப்படின்னு தாத்தா ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ம் நல்லாருப்போம் அப்படி நல்லாருன்னு சொல்லும் நாசமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம இந்த மயூரகவிக்கு என்ன நிறைஞ்ச மனசுனா என்னென்ன பெஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குதோ வாழ்த்துறதுக்கு அது எல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொல்றீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற இதுல போட்டு வார்த்தைகள் என்ன அழகா ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு திருமகளுடைய அருள் பொங்கக்கூடிய அந்த ஒலி அமைப்பு இருக்கு இன்னொரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க அஸ்தாத்ரீஷோ உத்தமாங்கே ஸ்ரீத சசினி தமக காலக்கூட்டே நிபித்தே யா ஸ்ரேயசே வகா இன்றைய உபயதாரர்களான வைசானு திருமதி லட்சுமிபாய அமேரவர்களுக்கும் திருமதி அலமேரி புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நந்திக்குறி விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தின் ஸ்லோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசனம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் செவ்வாக்கிழமை சூரிய சகசனம் மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சேகரித்துக்காக சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன்